வணக்கம் நண்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று நவம்பர் இருபதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில் போர்ச்சுகீசியர் மீதான வெற்றியை குறிக்க இந்நாள் டச் ஆட்சியாளர்களினால் நன்றி தெரிவிப்பு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சிஸ்கோ மடேரோ என்பவர் மெக்சிகோ அதிபர் போர்பிரியோ டயஸ் என்பவரை பதவியிலிருந்து அகற்றிவிட்டதாகவும் தன்னை அதிபராகவும் அறிவித்தார் இதனையடுத்து மெக்சிகோ புரட்சி ஆரம்பமானது ஆண்டு குழந்தைகள் உரிமை சாசனம் ஐக்கிய நாடுகளவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் தனது ஏவுகணைகளை கியூபாவில் இருந்து அகற்றுவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஐக்கிய அமெரிக்கா கரிபியன் நாட்டுக்கு எதிராக கொண்டு வந்த பொருளாதார தடைகளை திரும்ப பெற்றுக்கொண்டது… கொண்டது கியூபா ஏவுகணை நெருக்கடி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு சவுதி அரேபியா மெக்காவில் காபா மசூதியை தாக்கிய சன்னி முஸ்லிம் தீவிரவாதிகள் ஆறாயிரம் பேரை பணைய கைதிகளாக பிடித்தனர் பிரான்ஸ் படைகளின் உதவியுடன் இத்தாக்குதல் முறியடிக்கப்பட்டது தொள்ளித்தி ஐந்தாம் ஆண்டு மைக்ரோசாப்டின் விண்டோஸ் 1 வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜீவ்காந்திக்கும் மிக்கேல் கார்புச்சேவுக்கும் இடையே இரு அணு உலைகளை கூடங்குளத்தில் அமைப்பது என்ற ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது எனினும் சோவியத் கலைப்பை அடுத்து இத்திட்டம் அப்போது கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பத்தொம்பது பேர் அடங்கிய அமைதி பணி பணிக்குழுவுடன் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று ஆர்மீனிய இராணுவத்தினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இங்கிலாந்து வின்சர் அரண்மனையில் தீ பரவியதில் பலத்த சேதம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு அங்கோலா அரசுக்கும் யுனிட்டா தீவிரவாதிகளுக்கும் இடையே ஜாம்பியாவில் போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டதில் பத்தொன்பது ஆண்டுகால உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது எனினும் அடுத்த ஆண்டு மீண்டும் போர் ஆரம்பமானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பன்னாட்டு விண்வெளி நிலையத்தின் முதலாவது பகுதியான ஸரியா விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு திப்பு சுல்தான் மைசூர் பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு எட்வின் ஹபில் அமெரிக்க வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மினு மசானி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு எம் தென்னிந்திய நாடக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வென்டி டோனிகர் அமெரிக்க இந்து சமய ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேவா தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ்குமார் கிரானி இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் விஜய் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷாலினி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்ஷிகா தமிழ் திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு பியரி ஃப்ரெட்ரிக் சார்ஸ் பிரான்ஸ் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தோம் பத் ஆண்டு லியோ டால்ஸ்டை ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு பிரான்சிஸ்கோ ஃப்ராங்கோ ஸ்பெயின் பிரதமர் ஆயிரத்தி ஆண்டு பெலிக் சீகல் சோவியத் வானியலாளர் இந்நாளின் சிறப்புகள் மெக்சிகோ நாட்டில் புரட்சி வியட்நாம் நாட்டில் ஆசிரியர் தினம் திருநர் நினைவு நாள் திருநர் சமூகத்தினரால் கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் சர்வதேச குழந்தைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே